வணக்கம் நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று அக்டோபர் மாதம் பத்தாம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஆண்டு கரீபியனில் நிகழ்ந்த பெரும் சூறாவளியினால் சுமார் முப்பதாயிரம் பேர் வரை கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி ஆண்டு கியூபாவின் முதலாவது விடுதலை பிரதேசம் லாடமஹாகுவா பகுதியில் கார்லோஸ் செஸ்பெடஸ் என்பவர் தலைமையில் அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு த உமன் சோசியல் அண்ட் பொலிட்டிக்கல் யூனியன் மகளிர் சமூக அரசியல் அமைப்பு எமிலைன் பான் என்பவரால் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஊசாங் எழுச்சி ஆரம்பமாகியது இது க்விங் வம்சத்தை முடிவுக்கு கொண்டு வந்து சீன குடியரசு உருவாவதற்கு வழிவகுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வட இலங்கை அமெரிக்க மிஷன் தனது நூற்றாண்டு நிறைவை யாழ்ப்பாணம் பட்டிகோட்டா செமினரியில் கொண்டாடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு சோவியத் ஒன்றியம் ஆஸ்திரேலியாவுடன் தூதரக உறவை ஏற்படுத்திக் கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு இரண்டாம் உலக போரின் போது சிங்கப்பூர் துறைமுகம் மீதான தாக்குதலுக்கு உடந்தையாக இருந்ததாக 57 அப்பாவிகள் ஜப்பானியர்களால் கைது செய்யப்பட்டுக்கு உள்ளாக்கப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு இரண்டாம் உலகம் போரின் போது எட்நூறு ஜிப்ஸி சிறுவர்கள் அவுஸ்விச் வதை முகாமில் படுகொலை செய்யப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு போருக்கு பின்னரான சீனா குறித்து சீன கம்யூனிஸ்ட் கட்சியும் குவாமின் டாங்கும் உடன்பாட்டிற்கு வந்தனர் இது இரட்டை பத்து உடன்பாடு என அழைக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு விடுதலை பெற்ற இலங்கையின் புதிய ராணுவம் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிரிட்டனில் கம்பரியா என்ற இடத்தில் உலகின் முதலாவது அணு உலை விபத்து நிகழ்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு விண்வெளி தொடர்பாக அறுபதுக்கும் அதிகமான நாடுகள் ஜனரி இருபத்தி ஏழாம் நாள் கையெழுத்திட்ட உடன்பாடு அமுல்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிஜி பிரிட்டனிடமிருந்து விடுதலை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு விற்பனை செய்யப்பட்டு அமெரிக்காவுக்கு கொண்டு லண்டன் பாலம் அரிசோனாவின் லேக் ஹவாஸ் நகரில் மீள அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஏழு புள்ளி ஐந்து ரெக்டர் அளவு நிலநடுக்கம் எல் சல்வடோரின் சான் சல்வடோர் நகரை தாக்கியதில் ஆயிரத்தி ஐநூறு பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு விடுதலை புலிகளுக்கும் இந்திய அமைதிப்படையினருக்கும் இடையில் யாழ்ப்பாணத்தில் போர் ஆரம்பமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் மாவட்டம் உருவாக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆர்மீனியாவும் துருக்கியும் தங்களுக்குள் எல்லைகளை திறப்பது தொடர்பான உடன்பாட்டில் கையெழுத்திட்டன இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு நெப்டியூன் கிரகத்தின் மிகப்பெரிய சந்திரனான டிரைடன் வில்லியம் லேசல் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு பிரிட்ஜோப் நான்சன் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற நார்வே செயல்பாட்டாளர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு எஸ் டாங்கே இந்திய இடதுசாரி அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு சிவராம காரந்த் கன்னட எழுத்தாளர் ஊடகவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஆர்கே நாராயணன் இந்திய எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு கிளாட் சிமோன் நோபல் பரிசு பெற்ற பிரான்ஸ் எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு க சச்சிதானந்தன் ஈழத்து கவிஞர் எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு கிருஷ்ணமூர்த்தி தென்னிந்திய கர்நாடக இசை பாடகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு போதிநாத வேலன்சாமி அமெரிக்க இந்து மதகுரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு நவோடோ கான் ஜப்பானின் அறுபத்தி பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ரேகா இந்திய நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு வடிவேலு இந்திய தமிழ் நகைச்சுவையை நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு டேனியல் பேர் அமெரிக்க இஸ்ரேல் ஊடகவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ராஜ தெலுங்கு திரைப்பட இயக்குநர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சஞ்சனா கல்ராணி தென்னிந்திய திரைப்பட நடிகை இந்நாளில் மறைந்தவர்கள் எட்நூத்தி இருபத்தி ஆண்டு வேலன்டைன் திருத்தந்தை ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆபல் டாஸ்மன் டச்சு உலக சுற்றுலா பயணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு லுட்விக் வான் மீச் உக்ரைன் அமெரிக்க பொருளியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மு வரதராசன் தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பாபானி பட்டாச்சார்யா வங்காள எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு குலதெய்வம் ராஜகோபால் தமிழ் திரைப்பட நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு டி ஜே அம்பளவானர் தென்னிந்திய திருச்சபை ஆயர் இரண்டாயிரமாவது ஆண்டு சிரிமாவோ பண்டார் நாயக்கர் இலங்கையின் ஆறாவது பிரதமர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு கிறிஸ்டபர் ரேவ் அமெரிக்க நடிகர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஜக்ஜித் சிங் இந்திய பாடகர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மனோரமா தமிழக திரைப்பட நகைச்சுவை நடிகை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ரே கார்த்திகேசு மலேசிய தமிழ் எழுத்தாளர் இந்நாளின் சிறப்புகள் போலந்து நாட்டில் மறுநாள் ட்ரீடே இன்று இலங்கையில் படைத்துறையினர் நாள் வியட்நாமில் தலைநகர் விடுதலை நாள் கியூபா மற்றும் ஃபிஜி ஆகிய நாடுகளின் விடுதலை நாள் தமிழீழ பெண்கள் எழுச்சினால் உலக மரண தண்டனை எதிர்ப்பு நாள் உலக மன நல தினம் மற்றும் உலக விண்வெளி வாரம் நிறைவு அக்டோபர் நான்கு முதல் பத்து வரை இடம்பெற்ற உலக விண்வெளி வாரம் நிறைவு இன்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே